நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான பஞ்சதந்திர கதை ஒரு பெரிய காட்டுல ஒரு சிங்கம் பசியோட அலைஞ்சு திரிஞ்சுகிட்டு இருந்தது ஒரு நாள் முழுக்க அது அலைஞ்சு திரிஞ்சிருந்தாலும் அதுக்கு வேட்டையாடி சாப்பிடறதுக்கு ஒரு மிருகம் கூட சிக்கல அந்த சிங்கம் ஏற்கனவே ஒரு வாரம் சாப்பிடாம இப்படி அலைஞ்சு தெரிஞ்சு பட்டினி கிடந்ததுனால ரொம்பவே சோர்வா இங்கேயே அங்கேயே நடந்துட்டு இருந்தது அப்போ அந்த சிங்கம் ஒரு சின்ன குகையை பார்த்தது அந்த குகையை பார்த்தோன்னே சிங்கத்துக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஆயிடுச்சு இந்த குகைக்குள்ள ஏதாவது ஒரு மிருகம் இருக்கணும் அப்படி இல்லைனா இந்த குகைக்குள்ள போய் ஒளிஞ்சிக்குவோம் இரவு நேரத்துல இந்த கொகைக்கு தங்குறதுக்கு ஏதாவது ஒரு மிருகம் வரும் அதை அடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொகைக்குள்ள அந்த சிங்கம் போய் பார்த்தது உள்ள எந்த மிருகமும் இல்லை ஆனா அந்த கொகையில மிருகம் வாழ்ந்ததுக்கான அடையாளம் மட்டும் இருந்தது அங்கங்க மிருகங்களோட எச்சம் கிடைக்கும் அதெல்லாம் கிடந்தது சின்ன சின்ன எலும்பு துண்டுகள்லாம் கிடந்தது அப்போ சிங்கம் தெரிஞ்சுக்கிச்சு இந்த குகையில ஏதோ ஒரு மிருகம் வசித்து வருது நம்ம இதுக்குள்ள ஒளிஞ்சுக்குவோம் அந்த மிருகம் வந்ததும் பாஞ்சி அடிச்சு அதை சாப்பிட்டு இன்னைக்கு பசி ஆறிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த குகைக்குள்ளே ஒரு மூளையில போய் உட்காந்துச்சு அந்த குகைக்கு சொந்தக்காரரு யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு நரி நரி வந்து ஒரு தந்திரக்காரன் இல்லையா அதை அவ்வளவு சுலபமா ஏமாத்திட முடியுமா பொழுதுசாய தன்னுடைய இருப்பிடத்துக்கு திரும்பிய அந்த நரி வெளியில இருந்து பார்க்கும் போதே ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருச்சு ஏன்னா குகைக்கு வெளியில கால் தடம் இருந்தது குகைக்கு உள்ள போன அந்த கால்தடம் திரும்ப வெளியில வந்ததுக்கான அடையாளம் இல்ல அப்படிங்கறத நரி கண்டுபிடிச்சிட்டு அப்ப குகைக்குள்ள ஏதோ ஒரு மிருகம் பதுங்கி இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருச்சு இப்ப குகைக்குள்ள போனா நம்ம உயிருக்கு ஆபத்து அதனால குகைக்குள்ள அந்த மிருகம் இன்னும் இருக்கா இல்லையா அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக நரி வந்து ஒரு தந்திரம் பண்ணுச்சு வணக்கம் குகையாரே சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டது அப்போ எந்த சத்தமும் இல்ல சிங்கத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்னா நரி வெளியில இருந்து வணக்கம் குகையாரேன்னு சொல்லுது எப்படி பதில் சொல்றது அப்படின்னு சிங்கத்துக்கு தெரியல அப்போ நரி மறுபடி சொல்லுச்சு என்ன குகையாரே நான் வணக்கம் சொன்னா பதிலுக்கு நீங்களும் வணக்கம் சொல்லுவீங்களே ஏன் இன்னைக்கு அமைதியா இருக்கீங்க அப்படின்னு கேக்கவும் சிங்கம் ஓஹோ குகை இப்ப பேசணுமா சரி சரி நம்மளே பேசிருவோம் அப்படின்னு சொல்லி சிங்கம் வந்து தொண்டையை கணச்சுக்கிட்டு வணக்கம் வணக்கம் என்னுடைய குகைக்குள் வந்து தங்கலாமே அப்படின்னு சொல்லிச்சு இத கேட்ட உடனே நரிக்கே தெரிஞ்சு போச்சு உள்ள ஒரு சிங்கம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் அப்படின்னு ஒரே ஓட்டமா ஓடி தன்னுடைய காப்பாத்திக்கிடுச்சு பாத்தீங்களா இந்த நரி எவ்வளவு தந்திரமா தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிடுச்சு அப்படின்னு நம்மளும் எப்பவுமே விழிப்போட இருக்கணும் நமக்கு ஏதாவது ஆபத்து வரும் அப்படின்னு தெரிஞ்சா ரொம்ப ஜாக்கிரதையா சமயோசிதமா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழிய யோசிக்கணும் நாட்டுப்புற கதைகள் இதெல்லாம் கேக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா பிளேஸ்டோர்ல போய் பாட் பீன் பி ஓ டி பிஇஎன் அல்லது காஸ்ட் பாக்ஸ் சிஏ எஸ் டி பி ஓ எக்ஸ் இந்த இரண்டு ஆப்ல ஏதோ ஒன்னு டவுன்லோட் செஞ்சு தமிழ் stories for kids அப்படிங்கிற நம்மளுடைய சேனலை தேடி எடுத்து சப்ஸ்கிரைப் அல்லது follow பண்ணா அவங்களாலையும் தொடர்ந்து இந்த கதைகளை கேட்க முடியும் அப்படிங்குற தகவலை அவங்களுக்கு சொல்லுங்க நன்றி வணக்கம்